அகர முதலையழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் பிறருடைய செல்வம் கண்டு மகிழாமல் பொறாமை அரணாக்கம் வேண்டாதான் என்பவன்தான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அதாவது பிறருடைய செல்வம் கண்டு மகிழாமல் பொறாமை கொள்கின்றவன் அறத்தையும் பொருளையும் விரும்பாதவன் என்று பெரியோரால் இகழப்படுவான் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அறத்தையும் பொருளையும் விரும்புகிறவன் பிறருடைய செல்வத்தை கண்டு பிறருடைய உயர்ந்த வாய்ப்புகளைக் கண்டு மகிழ்ச்சி அடையணுமே தவிர பொறாமைப்படக்கூடாது என்பது கருத்து எதிர்மறையில் சொல்கிறார் யார் ஒருவன் பிறர் செல்வம் கண்டு பொறாமை கொள்கிறானோ அவனிடம் அறச்செயலும் தோன்றாது பொருளால் அடையக்கூடிய கொடை இன்பம் நிகழாது என்பது கருத்து வாழ்க்கையில் நமக்கு தர்மம்தான் எல்லா சுகத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த தர்மமாகிய சுகத்தை கொடுக்கக்கூடிய சாதனத்தை விரும்பாதவன்தான் மற்றவர்களுடைய செல்வம் முதலான விஷயங்களையெல்லாம் கண்டு பொறாமைப்படுவான் அப்படின்னு இதை நன்றாக ஆழமாக புரிஞ்சுக்கலாம் அழுக்காறு இல்லாத தன்மதான் பெரிய பாக்யம் அழியாத பாக்கியம் பல பிறவைகளுக்கு தொடரக்கூடியது அல்லது பிறப்பையே இல்லாமல் செய்வது என்றும் முன்பு புரிந்து கொண்டிருக்கிறோம் அழுக்காறு இருந்தால் எல்லா தீமைகளும் வந்து சேரும் எல்லா தீமைகளும் அதனால் துன்பங்களும் வந்து சேரும் அப்படின்னு இங்கே புரிஞ்சுக்கணும் அதாவது தர்மமும் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களும் தர்மம்னால் புண்ணியம் அந்த புண்ணியத்தினால கிடைச்ச சிறந்த பொருளாதார வாழ்க்கை இதெல்லாம் அழியாமல் நல்லபடியாக இருக்கணும்னு சொன்னால் முற்றிலும் இந்த அழுக்காறு என்கின்ற பொறாமை குணத்தை விட்டுவிட வேண்டும் என்பது கருத்து இன்ப நலங்களெல்லாம் புண்ணியத்தினால வருகின்றன துன்பத்தோட சம்பந்தமெல்லாம் பாபத்தால் தோன்றுகிறது இது மிக முக்கியமான ஒரு ஞானம் அறிவு அதாவது சுகத்துக்கு காரணம் புண்ணியம் துக்கத்துக்கு காரணம் பாவம் பொறாமைப்படுறதுங்கிறது பெரிய பாவம் இப்போவும் நமக்கு மனதுக்கு துன்பத்தை கொடுக்கும் பிறகு நிறைய துன்பத்துக்கு காரணமாகிடும் ஆகையினால பொறாம குணத்தினால ஒரு நன்மையும் ஏற்படுறது கிடையாது நமக்கும் தீமை பிறருக்கும் தீமை ஏற்படும் ஆக பொறாமைப்படுறவன் தான் செய்த புண்ணியத்தையெல்லாம் அழித்து விடுகிறான் சம்ஸ்கிருதத்தில் சுபாஷிதம் பொன்மொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது பொறாமைங்கிறது அறிவை பறிக்கின்ற வழிப்பறி திருடன் அறிவுங்கிற செல்வத்தை பறிக்கிற வழிப்பறி திருடன் பர்திருகரியனுடையது நீதி சதகம் ஸ்லோகம் சொல்லுகிறது உற்றார் உறவினர்கள் வளமையில் பொறாமை கொள்ளுதல் கயவர்களின் குணம் என்று உபதேசித்திருக்கிறது பதவுரை படிக்கலாம் அரன் மறுமைக்கு அறமும் ஆக்கம் இம்மைக்கு செல்வமும் வேண்டாதான் விரும்பாதவன் என்பான் என்று கருதத்தக்கவனே பிறன் மற்றவனுடைய ஆக்கம் செல்வத்தை அல்லது சிறப்பை காணும்போது பாராட்டி பேணாது மகிழாமல் அழுக்கறுப்பான் அடுத்த பிறவிக்குத் தேவையான புண்ணியத்தையும் மறுமைக்கு அறமும் இம்மைக்கு செல்வமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே மற்றொருவனுடைய செல்வத்தை அல்லது சிறப்பை காணும்போது பாராட்டி மகிழாமல் பொறாமைப்படுவான் இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அதாவது புண்ணியம் வந்து இந்த பிறவியில் நமக்கு நன்மை செய்கிறது மாத்திரமல்ல அடுத்த பிறவிக்கும் நன்மையை செய்யும் நாம் செய்யக்கூடிய இந்த அழுக்காறு இன்மை இல்லாமல் இருந்தால் பொறாமை இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் இப்பவும் நம்ம செல்வம் சௌபாகியத்தோடு வாழ முடியும் அப்படிங்கிற கருத்தும் இங்கே உணர்த்தப்பட்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிரனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான்